அதிசயங்கள் அற்புதமான முன் உதாரணங்களை முன் கூறினோம் அது மட்டுமல்லாமல் பல அதிசயமான நிகழ்ச்சிகள் இந்த போரில் நடந்தன கொள்கையில் அவர்களுக்கு இருந்த உறுதியையும் நிலைத்தன்மையையும் அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன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 ரெண்டு மே நபிசல்லாஹ் அலைவசம் அபுல் பக்தரியை கொலை செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர் மக்காவில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர் நபி அவர்களுக்கு நோவினை அளித்ததில்லை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் வெறுக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ததில்லை மேலும் ஹாஷி முத்தலிப் கிளையினரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தை கிழிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் இவ்வாறு இருந்தும் அபுல் பக்திரி போரில் கொல்லப்பட்டார் அதற்கு காரணம் முஜத்தர் இவ்வளவு ஜியாத் ரோதியொல்லாக அன்பு என்ற நபி தோழர் அபுல் பக்தரியையும் அவரின் நண்பரையும் போரில் சந்தித்தார் இந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து முஸ்லிம்களுடன் போர் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது முஜத்தர் அபுல் பக்தரியே உன்னை கொல்லக் கூடாது என அல்லாஹுவின் தூதர் தடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் விலகிவிடுங்கள் என்றார் அதற்கு எனது தோழரையும் கொல்லக் கூடாது என்று அவர் கூறியிருக்கிறாரா என்றார் அதற்கு முஜத்தர் இல்லை உன் நண்பரை கொல்லாமல் நாங்கள் விடமாட்டோம் என்றார் அல்லாஹின் நாங்கள் ஒன்றாகவே சாவோம் என்று அபுல் பக்தரை கூறினார் அவர் சண்டையிடவே முஜத்தர் அவரை கொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் மூன்று அப்துல் ரஹ்மான் இவ்வளவு அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நானும் உமையா இவனு கலப்பும் மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பே நண்பர்களாக இருந்தோம் பத்ரு போர் அன்று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 கேட்டவுடன் உருக்கு சட்டைகளை கீழே போட்டுவிட்டு அந்த இருவரையும் இரு கைகளில் பிடித்துக் கொண்டேன் உமையா தீக்கோழியின் இறகை தன் நெஞ்சில் செருகியிருக்கும் அந்த மனிதர் யார் என்று கேட்டான் அவர்தான் ஹம்சா என்றேன் அதை கேட்ட உமையா அவர்தான் எங்களுக்கு இந்த போரில் நிறைய அழிவுகளை ஏற்படுத்தியவர் என்றான் அப்துல் ரஹ்மான் இப்னு ரஜியுள்ளாஹ் வானு தொடர்ந்து கூறுகிறார்கள் நான் உமையாவையும் அவனது மகனையும் இழுத்து சென்ற உமையா என்னுடன் இருப்பதை பிலால் ரஜியுல்லா வான்ஹு பார்த்து விட்டார் இந்த உமையாதான் மக்காவில் பிலால் ரஜியுல்லா வானு அவர்களுக்கு வேதனை தந்தவன் அவனை பார்த்த பிலால் ரஜியல்லாஹ் வன்ஹு இதோ இறை நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையா இவன் என்று தப்பித்தால் என்னால் இனி தப்பிக்க முடியாது என்று சப்தமிட்டார் அதற்கு நான் பிலாலே சும்மாயிரும் இவன் இப்போது எனது கைதி என்று கூறினேன் மீண்டும் பிலால் ரதையொல்லாக இவன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறினார் நான் ஓ கருப்பியின் மகனே நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்றேன் மீண்டும் பிலால் ரதையொல்லாக இவன் தப்பித்தால் நான் இனி தப்பிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில் அல்லாஹுவின் உதவியாளர்களே இதோ நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையாய்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 போர் முடிந்து மதினாவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் கைதிகளில் ஒருவராக இருந்த அப்பாஸிடம் அப்பாஸே நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக எனது தந்தை ஹத்தாப் முஸ்லீமாகுவதை விட நீங்கள் முஸ்லீமாகுவதுதான் எனக்கு விருப்பமானது அதற்கு காரணம் நீங்கள் முஸ்லீமாவது நபிசல்லா ஹலைவசல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் என்று கூறினார்கள் ஐந்து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 முஸ்லிம்கள் எதிரிகளை கைது செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள் நபிசுல் அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு வெறுப்படைந்தார் சாதி வெறுப்பை கண்ட நபி அலிவாஸ் இந்த மக்கள் செய்வதை நீர் வெறுக்கிறீர் போலும் என்றார்கள் அதற்கு சாது ரது ஆம் அல்லாஹுவின் தூதரே இது அல்லாஹு இணை கொடுத்த முதல் சேதமாகும் எனவே அவர்களில் உள்ள ஆண்களை உயிரோடு விடுவதை விட அதிகமாக அவர்களை கொன்று விப்பதே எனக்கு மிக விருப்பமானது என்றார் ஏழு இந்த போரில் உகாஷா இவனு மிகு அவர்களின் வால் வாழ் விடவே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 அபுபக்கரல்லாஹ் ஹன்கு அவர்களுடைய ஆட்சிக் காலத்தில் முசைலமாவுடன் நடந்த போரில் உக்காஷா வீர மரணம் எய்தினார்கள் எட்டு போர் முடிந்ததற்கு பின்பு முசாப் இவன் உமர் தனது சகோதரர் அபு அஜீஸ் இவனு உமரை பார்த்தார்கள் இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கலந்திருந்தார் மதினாவாசிகளில் ஒருவர் அவரது இரு கைகளையும் கட்டிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த முச் அவரிடம் நீங்கள் அவரை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் இவரது தாய் மிகுந்த செல்வமுடையவர் உங்களிடமிருந்து இவரை அதிக கிரயம் கொடுத்து விடுவிப்பார் என்றார்கள்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 நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள் மற்றவர்கள் என்னை மெய்ப்படுத்தினார்கள் நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் நீங்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றினீர்கள் மற்றவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் கூறினார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலிவசம் அவர்களின் கட்டளை அவர்கள் அனைவரும் பத்ரின் கிணறுகளில் ஒரு கிணற்றில் போடப்பட்டார்கள் அபு தல்கொல்லாக அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் பத்ரு போரன்று நபி சொல்லாஹ் அலைவசம் இருபத்தி நான்கு குறைசி தலைவர்களின் சடலங்களை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 நான் கூறுவதை அவர்களை விட நீங்கள் அதிகம் கேட்கும் திறன் உள்ளவர்களாக இல்லை என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் அவர்களை விட நீங்கள் கேட்கும் திறன் அதிகமுடையவர்களாக இல்லை ஆனால் அவர்களால் பதில் தர முடியாது என்றார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் தோல்வியை மக்கா அறிகிறது பதிர மைதானத்திலிருந்து இணை வைப்பவர்கள் விரண்டோடினார்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலை கணவாய்களிலும் சிதறினார்கள் மக்காவின் பாதையை பயத்துடனே முன்னோக்கினார்கள் வெட்கத்தால் மக்காவிற்குள் நுழைவதற்கே யோசித்தார்கள் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாய் அழகி கூறுகிறார்கள் குறைசிகளுக்கு ஏற்பட்ட நிலையை முதன் முதலில் மக்காவாசிகளுக்கு சொல்லியவர் ஹைசுமான் இப்னு அப்துல்லா குஜாயி என்பவர்தான் இவரிடம் மக்காவாசிகள் என்ன செய்தியுடன் வந்திருக்கிறாய் என்றார்கள் உத்பா இப்னோ ரபியா ஷைபா இப்னோ ரபியா அபுல் ஹிக்கம் இப்னோ ஹிஷாம் உமையா இப்னோ கலப் இன்னும் பல குறைசி தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று பல குறைசி தலைவர்களின் பெயர்களை வரிசையாக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 சஃர் அல் அஸ்வத் அருகில் அமர்ந்திருக்கிறார் அல்லாஹுவின் இவரது தந்தையும் இவரது சகோதரரும் பார்த்தேன் என்றார் நபி சொல்லு ஹலிவாசல்லாம் அவர்களின் அடிமை அபு ராபி ரஜயுல்லாஹ் ஹன்ஹூ கூறுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் ரஜயுல்லு அவர்களின் அடிமையாக இருந்தேன் அப்பாஸ் அவர்கள் வீட்டில் அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள் அதாவது அப்பாஸ் ரஜுல்லு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 ஒரு நாள் நான் அம்புகள் செய்வதில் ஈடுபட்டிருந்தேன் உம்முல் பதிலு எனக் கருகில் அமர்ந்திருந்தார் பதிரில் இருந்து வந்த செய்தியால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தோம் அது சமயம் அபுலகப் தனது கால்களை மிக மோசமாக பூமியில் தேய்த்தவனாக வந்து எங்களது அறையின் ஓரத்தில் அமர்ந்தான் அவனது முதுகு எனது முதுகை பார்த்தவாறு இருந்தது அப்போது இதோ அபு சுஃபியான் இவனு ஹாரிஸ் இவனு அப்துல் முத்தலிப் வருகிறார் என்று மக்கள் கூறினார்கள் அபுல் அஹப் அபு சுஃபியானிடம் எனக்கு அருகில் வா உன்னிடம் உண்மையான செய்திகள் இருக்கலாம் என்று கூறினான் அபு சுஃபியான் இவ்ணு ஹாரிஸ் அபுல் அஹபுக்கு அருகில் வந்து அமர்ந்தார் மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள்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 பின்பு தூரத்தில் இருந்து கற்களை எரிந்து அந்த குழியை மூடினார்கள் இவ்வாறுதான் பத்ரு மைதானத்தில் ஏற்பட்ட மாபெரும் தோல்வியின் செய்திகளை மக்கா பெற்றது இந்த செய்தி அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது முஸ்லிம்கள் ஆனந்தம் அடையக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டவர்கள் மீது ஒப்பாரி வைப்பதையும் மக்காவாசிகள் தடை செய்தார்கள் நகைச்சுவை செய்தி ஒன்றை பார்ப்போம் அஸ்வத் இப்னு முத்தலிபின் மூன்று ஆண் பிள்ளைகளும் பத்ரு போரில் கொல்லப்பட்டார்கள் எனவே அவர்களுக்காக அழ வேண்டும் என்று அவர் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் அவருக்கு கண் தெரியாது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 மதினா வாசிகளுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இபுனு ரவாகார் அதையொல்லாக அணுகு அவர்களை மதினாவின் மேட்டு பகுதியில் வசிப்பவர்களுக்கும் ஜயித் இப்னு ஹாரிசார் அதையொல்லாக அணுகு அவர்களை மதினாவின் கீழ்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் நபி சொல்லுலாஹ் அலை வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் யூதர்களும் நயவஞ்சகர்களும் மதினாவில் பல பொய்யான வதந்திகளை பரப்பினார்கள் நபி கொல்லப்பட்டார் என்று பொய் பிரச்சாரம் செய்தார்கள் நயவஞ்சகரில் ஒருவன் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் ஒட்டகமான கஸ்வாவில் ஜெயித்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 முஸ்லிம் தலைவர்கள் நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றிக்காக வாழ்த்து கூற பத்ரின் பாதையை நோக்கி விரைந்தார்கள் உசாமா இப்னு ஜைத் ரது அல்லாஹானு கூறுகிறார் நபிசல அல்லாஹ் அலைவசம் தங்களது மகள் ருக்கையாவை கவனித்துக் கொள்வதற்காக அவரது கணவராகிய உஸ்மா ரது அவர்களுடன் என்னையும் விட்டுச் சென்றிருந்தார்கள் ருக்கையா ரது அல்லாஹ் இறந்துவிடவே அவர்களை அடக்கம் செய்து மண்ணை சமப்படுத்துகையில் பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது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 எதிரிகளை விரட்டியவர்கள் எங்களை பார்க்கலும் அதிகமாக உங்களுக்கு அதில் உரிமை இல்லை நாங்கள் தான் எதிரிகளை துரத்தினோம் தோற்கடித்தோம் எனவே எங்களுக்கே அது உரிமையானது எங்களை நீங்கள் அதற்கு உரிமை உடையவர்களாக இருக்க முடியாது என்றார்கள் நபி அவர்களை பாதுகாக்கும் பணியில் இருந்தவர்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலாம் அவர்களை எதிரிகள் தாக்கிடுவார்கள் என்ற பயத்தால் நாங்கள் அவர்களை பாதுகாப்பதில் இருந்தோம் எனவேதான் உங்களுடன் எங்களால் செயல்பட முடியவில்லை ஆகவே எங்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்றார்கள்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 அபு பக்கு அவர்கள் குறுக்கிட்டு நபி அவர்களை பாதுகாத்தார்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்ட பின்பு அவன் நபி அவர்களிடம் முகமதே எனது பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று கேட்டான் அதற்கு நபி சல்லுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு நெருப்புதான் என்றார்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத்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 முஸ்லிம்களும் அவர்களது தலைவர்களும் நபிசல்லா அலிவாசல்ல அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள் இவர்களின் சந்திப்பு நபி அவர்களுடன் நிகழ்ந்தது அப்போது அவர்களிடம் மதினாவை சேர்ந்த நீங்கள் எங்களுக்கு எதற்கு வாழ்த்து சொல்கிறீர்கள் கட்டப்பட்ட ஒட்டகத்தை போன்றிருந்த சொட்டை தலை கிழவர்களைத்தான் நாங்கள் போரில் எதிர்கொண்டோம் எனவே எளிதில் அவர்களது கழுத்துகளை என்று கூறினார் நபி சொல்லா அலிவாசல்லம் புன்முருவல் பூத்து எனது சகோதரரின் மகனே நீ யாரை எப்படி கூறுகிறாயோ அவர்கள்தான் குறைச்சிகளின் தலைவர்கள் என்றார்கள் மதினாவின் தலைவர்களில் ஒருவரான உசைத் இப்ப ஹுலேர் உதயொல்லா அன்கு வாழ்த்து கூரும்போது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 தலைவர்களின் வாழ்த்துக்களை கேட்டு பதிலளித்த பிறகு நபி வசூலம் நுழைந்தார்கள் பெரும் வெற்றி பெற்று வரும் அவர்களை சுற்றி இருந்த எதிரிகளும் அஞ்சினார்கள் இஸ்லாமின் வெற்றியை கண்டு உண்மை மனமுவந்து இஸ்லாமை தழுவினார்கள் மற்றொரு புறம் சில விஷமிகள் வேறு வழியின்றி தாங்களும் இஸ்லாமை தழுவுகிறோம் என்றார்கள் ஆனால் மனதுக்குள் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வெறுத்தார்கள் அப்துல்லா உபையும் அவனது நண்பர்களும் ஆவார்கள் நயவஞ்சகர்கள் இஸ்லாமிற்கு செய்த துரோகங்களை இந்த நூலில் அவசியமான இடங்களில் நாம் கூறுவோம் நபி அலைவாசலம் வந்த ஒரு நாள் கழித்து கைதிகள் மதினாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களை தங்களது தோழர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என உபதேசித்தார்கள் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இந்த உபதேசத்தை செயல்படுத்தும் விதமாக கைதிகளுக்கு ரொட்டிகளை உண்ணக் கொடுத்து நபி தோழர்கள் பேரித்தம்பழங்களை புசித்தார்கள் கைதிகளின் விவகாரம் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் தங்களது தோழர்களுடன் கைதிகளை பற்றி ஆலோசனை செய்தார்கள் அப்போது அபுபக்ரோதையல்லாஹன்பு அல்லாஹுவின் தூதரே இவர்கள் நமது தந்தை உறவினர்கள் நமது சகோதரர்கள் மற்றும் நெருக்கமான குடும்பத்தார்கள் எனவே இவர்களை கொலை செய்யாமல் இவர்களிடம் ஃபித்யா ஈட்டுத் பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்வோம் நாம் வாங்கும் ஈட்டுத் இறை நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அதி விரைவில் அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வெளி காட்டக்கூடும் அப்போது இவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுவர் என்று கூறினார்கள் பின்பு நபிஸ் அல்லாஹ் அலைவசம் உமர் ரதி அல்லாஹு அவர்களிடம் கத்தாபின் மகனே நீங்கள் என்ன யோசனை கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அபுபக்ரது அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பவில்லை மாறாக இவர்களை கொலை செய்வதே எனது யோசனை எனது இன்ன உறவினரை என்னிடம் கொடுங்கள் அவர் கழுத்தை நான் வெட்டுகிறேன் அக்கீல் இப் அபு தாலிபை அலிரதி அல்லாஹ் அன்கு அவரிடம் கொடுங்கள் அலிரதி அல்லாஹ் அன்கு அவர் கழுத்தை வெட்டட்டும் ஹம்சாரதியு அவர்களிடம் அவரது இன்ன சகோதரரை கொடுங்கள் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்கு கழுத்தை வெட்டட்டும் இதன் மூலம் இணை வைப்பவர்கள் மீது எங்களது உள்ளத்தில் எந்த பிரியமும் இல்லை என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வோம் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் குறைசிகளின் தலைவர்களும் அவர்களை வழி நடத்தும் ஆவார்கள் என்று உமர் ரஜியல்லா கூறி முடித்தார்கள் அபுபக்கர் கூறியதையே நபி வசலம் ஏற்று கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டார்கள் விடுதலை செய்தார்கள்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 அபுபக்கர் எல்லா நன்கு கூறியதையே நபி சொல்லாஹு அலைவசலம் விரும்பினார்கள் நான் கூறியதை விரும்பவில்லை எனவே கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டார்கள் அடுத்த நாள் நான் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வந்தேன் நபிசல்லாஹ் அலைவாஸ் அவர்களும் அபுபக்கர் அழுதவர்களாக இருந்தார்கள் நான் அல்லாஹின் தூதரே நீங்களும் உங்களது தோழரும் ஏன் அழுகிறீர்கள் அழுகைக்குரிய செய்தி எதுவும் இருப்பின் முடிந்தால் நானும் அழுகிறேன் முடியவில்லை என்றால் நீங்கள் அழுவதற்காக நானும் அழ முயற்சி செய்கிறேன் என்றேன் அதற்கு நபிசல்லாஹ் அலேவ்லம் ஈட்டுத்தொகை வாங்கியதன் காரணமாக உமது தோழர்களுக்கு ஏற்பட்டதை எண்ணி நான் அழுகிறேன் அருகில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி இந்த மரத்தை விட நெருக்கமாக அவர்களுக்கு எனக்கு காண்பிக்கப்பட்டது என்றார்கள் இது தொடர்பாக அழித்துளிக்க வந்த எதிரிகளை கொன்று குவிக்கும் வரை அவர்களை கைதியாக்குவது இறை தூதருக்கு ஆகுமானதல்ல நீங்கள் இவ்வுலக பொருளை விரும்புகிறீர்கள் அல்லாகுவோ உங்களுக்கு மறுமை வாழ்வை விரும்புகிறான் அல்லாக மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றான் அல்லாஹுவிடம் பத்ரு போரில் கலந்த முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற விதி ஏற்கனவே உறுதி செய்யப்படாமல் இருப்பேன் நீங்கள் பத்ரு போரில் கைதிகளிடமிருந்து ஈட்டுத் வாங்கியதில் மகத்தானது ஒரு வேதனை உங்களை பிடித்திருக்கும் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனங்கள் அறுபத்தி ஏழு பல கைதிகளை நபி சொல்லாஹு அலி வஸ்லாம் ஈட்டுத் இல்லாமலே உரிமையிட்டார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் முத்தலிப் அபு இஸ்மஹி ஆவர் இந்த அபு இஸ்ஸா உகது போரிலும் எதிராக சண்டையிட்டான் போரின் இறுதியில் கைதியாக பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான் இதன் விவரம் இன்ஷா அல்லா பின்னர் வர இருக்கிறது நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்களுடைய மருமகன் அபுல் ஆசும் கைதிகளில் இருந்தார் அவரை விடுவிப்பதற்காக நபி மகளார் ஜைனப் ரஜயல்லா ஹன்ஹா தனது தாய் ஹதீஜா ரதாஹ் ஹன்ஹா தனக்கு அளித்த மாலையை ஈட்டுத் தொகையாக அனுப்பினார்கள் ஜைனப் ரதியுல்லா ஹன்கா அவர்களின் மாலையை பார்த்த நபி சொல்லுல்லா ஹலிவாசலம் அவர்களது உள்ளம் இறங்கியது தங்களது தோழர்களிடம் அபுல் ஆசை ஈட்டுத் தொகையின்றி விடுதலையிட அனுமதி கேட்டார்கள் தோழர்களும் அனுமதி தர மகள் ஜைனப் ரதியுல்லா ஹன்கா அவர்களை மதினாவிற்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரை விடுதலை செய்தார்கள் அவர் மக்கா சென்ற பிறகு ஜைனப் ரதியுள்ளாஹ் ஹன்ஹா அவர்களை மதினா அனுப்பினார் ஜைனப் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களை அழைத்து வர ஜெய்து இப்னு ஹாரிசாவையும் மற்றும் ஒரு அன்சாரி தோழரையும் நபி சலுள்ளி வசலம் அனுப்பினார்கள் அவர்களிடம் நீங்கள் பத்தன் என்ற இடத்தில்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 இவர் இலக்கிய நயத்துடன் பேசும் புகழ்பெற்ற பேச்சாளர் சில சமயங்களில் இஸ்லாமிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் எனவே அல்லாஹுவின் தூதரே இவனது ரெண்டு முன் பற்களை களற்றி விடுங்கள் இவன் அதிகம் பேசுகிறான் இனிமேல் உங்களுக்கு எதிராக இவன் எந்த செய்யக்கூடாது என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் உமர் அதையொல்லாஹு அன்கு அவர்கள் கூறினார்கள் உறுப்புகளை சிதைப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது என்பதற்காகவும் மறுமையில் அல்லாஹுவின் தண்டனையை பயந்தும் நபி அவர்கள் உமரின் இக்கோரிக்கையை நிராகரித்தார்கள் இந்த போருக்குப் பின் உம்ரா செய்வதற்காகச் சென்ற சாத் இப்னு நொஹ்மான் ரதி அல்லாஹு அவர்களை அபு சுஃபியான் மக்காவில் சிறைப்பிடித்துக் கொண்டார் அபு சுஃபியானின் மகன் அம்ரு இப்னு அபு சுஃபியான் பத்ரு போரில் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்கள் வசம் இருந்தார் சாதை விடுவிப்பதற்காக அம்ரை அபு சுஃபியானிடம் சில முஸ்லிம்களுடன் நபிசலா அலைவசலாம் அவர்கள் அனுப்பினார்கள் அபு சுஃபியானும் தனது மகன் அம்ரு கிடைத்தவுடன் சாதை விடுதலை செய்தார் இப்போர் குறித்து குர்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 பொருள் ஈட்ட முடியாமல் சிரமத்தில் வாடி வதங்கிய பெரும்பாலான ஏழை முகாஜிர்களின் மதினாவில் வாழும் மக்கா முஸ்லிம்களின் பொருளாதார சுமையை எளிதாக்கியது பத்ரு போரில் கிடைத்த மாபெரும் வெற்றிக்கு பின் ஹிஜ்ரி ரெண்டு ஷவ்வால் மாதத்தில் கொண்டாடிய நோன்பு பெருநாளே முஸ்லிம்களுக்கு தங்கள் வாழ்நாளில் கிடைத்த பெருநாட்களில் முந்தியதும் மிகச் சிறந்தது ஆகும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி எனும் கிரீடத்தை அணிவித்த பின்பு அவர்களுக்கு அவன் வழங்கிய இந்த பெருநாள் எவ்வளவு அதிசயத்தக்கது